மிருலயம் கருலயம் லோக்கம் சங்கராச்சாரியம் பாதராயம் க்ரௌ வந்தே பகவாரஸ்வந்தோ வை ऋकारस्तर्त अंत गुर दीये ईश्वर गुररात्मे मूर्ति व्योमव्या दक्षिणा मूर्त नम ओं भद्रंकर्णे भी शृणु मेवा பேஜாங்கை துஷு வாகும் சூபி விஷேமேவா இோ வசி பூஷா விவேவே அரிஷனே ஸ்வோ ப ம்ாரி ோம்ீகுருபோ நம பரி கமச்சிதா பண தாம்ருமேவிகே ோத்யம் பிரம்மனிஷ்டம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம தொடர்ந்து கவனித்து வரோம் ஏன் இந்த மந்திரம் ஒரு ஒரு கீ பாயிண்ட் மந்திரம் ஏன் இந்த மந்திரத்துல ஸோ நம்ம கர்ம காண்டம் ஞான காண்டத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் முக்கியமான மந்திரம் அதனால பல வாரமா நம்ம இதை எடுத்துட்டு இதுல வந்து ஆறு விஷயத்தை நம்ம பார்க்கிறதா சங்கல்பம் பண்ணியிருக்கோம் அதுல வந்து நாலு விஷயம் நம்ம முடிச்சோம் சோ ஃபஸ்ட் விஷயம் வந்து இந்த பராவித்யாவுக்கு யாரு வந்து வார் யார் எலிஜிபிள் ஃபஸ்ட் ஓகே செகண்ட் வந்து அந்த தகுதியை அவன் எப்படி அடைஞ்சான் அந்த வரத்துக்கு அதுக்கப்புறம் அவன் அடைஞ்ச தகுதி என்ன அதை பத்தின விஷயம் நாலாவது விஷயம் வந்து அப்படி தகுதி அடைஞ்ச பிறகு என்ன செய்யணும் அப்படின்ற வரைக்கும் வந்தோம் நம்ம ஓகே அப்போ வந்து அவன் வந்து சாத்வீகமான தர்மப்படி வாழ்ந்த வாழ்க்கைப்படி வாழ்ந்ததுனால மனசு சத் சாத்வீக்கத்தை அடைஞ்சு அவன் வந்து கர்மயோகம்லாம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன ஏதுன்றதை புரிந்து நம்ம அன்றாட வா நடக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டவன் நிறைய பேருக்கு நடக்கிறது ஆனால் லெசன் தெரியாது இவன் வந்து கற்றுக்கொண்டவன் அப்படி அப்படி கற்றுக்கொண்டோன்னு இந்த உலகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறான் ஆராய்ச்சி பண்றதுன்னு விச்சாரம் பண்றது விச்சாரம் பண்றதுன்னு என்கொயரி பண்றது சரி எதுக்கு வந்திருக்கோம் என்ன வந்திருக்கோம் என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளை சுற்றி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு அப்படி ஆராய்ச்சி பண்ணதுன்னு வந்து அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான் அது என்னன்னா இந்த உலகம் வந்து அனித்தியம் அசுகம் ஓகே இப்படி அதிருப்திகரகம் திருப்திப்படுத்த முடியாது துக்க மிசிரித்தம் ஓகே நமக்கு சுக துக்கம் கலந்து இருக்கிறது நம்ம லைஃப் ஓகே இப்படிலாம் வந்து இந்த உலகத்தை பரீட்சை பண்ணதுலேருந்து தெரியுது என்ன தெரியிறது ஸோ எது அடைந்தாலும் அது வந்து ஒரு நாளில் போயிடும் அப்படின்றது தெரியுது ஏழாவது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா பெரிய லிஸ்ட் கொடுக்குறார் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த சிகரெட் கீழே ஒண்ணு எழுதியிருப்பான் அது போல வேதமும் அது வந்து சீட்டிங் அது ரொம்ப தூண்டு இதுல எழுதியிருப்பான் இது வந்து ஹைலைட் காட்டுறது பாரு நீ எதையெல்லாம் வந்து அடையறையோ என் கிட்ட கேட்டு வாங்கி அடைஞ்சாலும் அந்த அடைஞ்ச விஷயத்துல அது ஆதி அந்தமுடையது ஓகே ஆதி இருக்கிறது அதுக்கு அந்தம் இருக்கிறது அதனால எதெல்லாம் இருக்கிறதோ அது ஒரு காலத்துல நம்ம விட்டு போயிடும் நம்முடைய அழகு போயிடும் ஓகே நம்முடைய பிளாக் ஏர் போயிடும் சில பேருக்கு ஏரே போயிடும் ஓகே இதெல்லாம் சோ மெனி திங்ஸ் இருக்கிறது ஓகே அதனால இது வந்து பகவானே வேணுமோ அதெல்லாம் கேட்டுக்கோ வாங்கிக்கோன்னு சொல்றாரு கடைசில வந்து அடுத்த ஸ்லோகத்து சொல்றாரு ஆதிவந்த் இது வந்து முடியக்கூடியது பி கேர்ஃபுல் அப்படின்னா இதுல இருந்து பரீட்சை பண்ணிக்கோ நீ கர்மச்சிதான் லோக்கான் பரீட்சைய சோ இந்த கர்மத்துல நீ அடைய முடியாது அப்படின்றத பண்ணிக்கணும் அகிருத்தக கிருத்தேன நாஸ்தி நான் சம்பவதி சோ எது ஒன்று அகிருத்தமாக இருக்கிறதோ பிரம்மனாக இருக்கிறதோ அது கிருத்தத்தினால செய்ய முடியாது கர்மத்தினால் அடைய முடியாது அப்படின்றத படிக்கணும் அதாவது நாம அடைந்த கோல் எல்லாம் நாம வச்சுட்டு இருக்க கோல்ஸ் என்ன டிஃபெக்ஷனோட டிஃபெக்டட் கோல் குறை உள்ள ஒரு பாத்திரத்தை நம்ம வச்சுருக்கோம் ஓகே நம்ம வாங்கிட்டு வந்த பாத்திரம் எப்படி இருக்கப்பட்ட பாத்திரம் நம்ம வச்சிருக்க குறிக்கோள் பாத்திரம் எப்படிப்பட்டது ஓட்டவாளி நீ எவ்வளவு ஃபில் பண்ணாலும் அதில் ஃபில் ஆகாது எப்படியாவது வாழ்க்கையில் வந்து ஒரு தடவையாவது சிந்திச்சு பார்த்து ஓஹோ இது ஃபில் பண்ண முடியாது வாலியை மாத்து ஓகே சில சமயம் என்ன பண்ணலாம் அந்த இதெல்லாம் ஒட்ட வச்சுக்கலாம் இல்லை ஒட்ட வச்சுன்னு பண்ணுவான் இல்லையா அதுக்கெல்லாம் பழைய காலத்தில் வருவான் ஒரு ஆள் ஒட்ட வைக்கிறதுக்கு நீங்கள்லாம் அதுக்குன்னு ஒருத்தர் வருவான் இதெல்லாம் இந்த பக்கம் ஒன்று இதெல்லாம் வச்சுட்டு வருவான் ஒட்ட வைக்கிறதுக்கு பாத்திரம் ஒட்ட வைக்கிறதே ஒட்ட வைக்கிறதுன்னு வருவான் ஏதோ பேட்ச் பண்ணிட்டு தள்ளிட்டு போகலாம் நாட் பர்மனண்ட் அப்போ காமதேனு மாதிரி இருக்கிற பர்மனண்ட் எது அதுவும் சாஸ்திர சொல்றது இருக்கு இருக்கு வாங்கோ அப்படின்னு சொல்றது அதனால ரெண்டு விஷயம் எம்பசைஸ் இருக்கிறது நீ என்னென்ன கோல் வச்சிருக்கியோ அது டிஃபெக்டட் கோல் நான் சொல்ற கோல் வந்து பர்ஃபெக்ஷன் கோல் உனக்கு எது வேணும் யூ செலக்ட் நான் உனக்கு உன்னை வந்து போர்ஸ் பண்ண போறதுல நீ எனக்கே வரணும் வரணுமா நீ இல்லட்டி இன்னும் கொஞ்சம் காலத்துல நீ அனுபவிச்சுட்டு திருப்பி வா எப்ப முடியோ வாட் அதனால அகிருத்தமாக இருக்கிற பிரம்மன் செய்யப்படாத பிரம்மன் செய்யப்படக்கூடிய கர்மத்தினால கிருத்தத்தினால செய்ய முடியாது அந்தவந்த் பலம் தேசாம் தத் பவத் அல்ப மேதாஷாம் தேஷாம் பலம் அந்தவந்த் பவதி எதை அடையிறதோ அது வந்து ஒரு நேரத்துல போயிடுறது அதனால என்ன ஆயிடுறது சாத்திய சாதன ரூபமாக இருக்கிறது சாத்திய சாதன ரூபம் நாம வச்சுருக்கலாம் சாத்திய சாதன ரூபம் சாத்திய சாதனம் என்ன சாத்தியம் அடைய வேண்டியது அதுக்கு வேண்டிய ஒர்க் வந்து சாதன ரூபம் ஓகே சாதன ரூபமானது ஓகே அப்ப சாத்திய சாதன ரூபம் ஓகே எது சாத்தியமோ அது சாத்தியத்தை அடைய வேண்டியது சாதன ரூபமாக இருக்கிறது சாதனம் மீன்ஸ் கருமா சாத்திய கோல் அந்த சாத்திய சாதன ரூபம் வந்து ஒரு நேரத்தில் எது அடையிறோமோ அது நம்ம விட்டு போயிடுறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ இது வந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சுக்கிட்டோமோ புரிஞ்சுக்கிட்டது விளைவுல நடக்கக்கூடிய விஷயம் எதை புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த புரிஞ்சுக்கிட்டது அமௌண்ட் ஆஃப் இதுல வந்து பைராக்கி ஓகே நம்முடைய செயல் எப்படிப்பட்டது இருக்கும் நாம் எந்த மாதிரி அறிவு அடைஞ்சிருக்கோமோ அந்த அறிவை பொறுத்து நம்முடைய ஆக்ஷன் இருக்கும் நம்முடைய செயல் வந்து எப்படிப்பட்ட செயல் இருக்குமோ நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது இருக்கோ அதை பொறுத்து நம்முடைய செயல் இருக்கும் ஓகே அப்போ சாதகர்கள் வந்து இந்த படி ஸ்டெப்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் அபராவித்யாலிருந்து பராவித்யாவுக்கு போறதுக்கு ஓகே மெட்டீரியல் சயின்ஸ்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்க்கு போறதுக்கு எப்படி நம்ம இந்த சேஞ்சிங் பீரியட் இருக்கு இல்லையா இந்த சேஞ்சிங் பீரியட்ல உங்களுடைய மன மாற்றம் சிலதெல்லாம் நிகழணும் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா இந்த வைராக்கியம் வந்து ஒரே நேரத்தில் ஒரே கணத்துல வந்துராது ஓகே அது சில உண்மைகளை நாம மேல மேல அறிஞணும் வைராக்கியம் கொஞ்சமாவது வந்தாதான் இங்க வந்துட முடியும் ஓகே இந்த நேரத்தில் எத்தனையோ பேரு பல விதமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நாம மாத்திரம் இங்க வந்திருக்கிறது காரணம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் வைராகி வந்துடும் முடியாது எப்படி தெரியும் நம்ம பிரண்ட யாராவது கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பார்த்தா தெரியும் நெருப்பு மேல இருக்க மாதிரி இருக்கும் அவரு அவருக்கு அது புரியுறதா இல்லையா இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க வாழ்க்கைய அனித்தியம் சொல்லிட்டு இருக்கீங்க நித்தியம் சுட்டு டெய்லி புரிக்கிறது ஏன் விளம்பரெல்லாம் சொல்றான் இவ்வளவு வாரண்டி எல்லாம் கொடுக்குறான் அதுதான் அதனால நமக்கு கொஞ்சம் வைராக்கியம் இருக்கிறதுனால உட்கார முடியாது வைராக்கியம் இல்லைன்னா உட்கார முடியாது டெபினா முடியாது இம்பாசிபிள் அதனால சாத்திய சாதன ரூபத்தில் இருக்கிறது எது அடையலாம் உலகத்தில் எது அடையலாம் ஞானம் கருதினும் கை கூடும் ஞானம் கருதினும் கை உனக்கு உலகமே குளோபே உன் கையில் அடையணுமா அடைய முடியும் பில்கைடு மாதிரி பில்கைடு தான் ஆக்டி உதாரணம் உலகம் முழுக்க அவங்க கையில இருக்கிறது ஓகே அது அதுல இருந்து அவன் கத்துக்கிட்டான் அவனுக்கு வைராக்கியம் வந்துடுது எதுல வந்துடுது அவன் இது வரைக்கும் சம்பாதிச்சதுல வைராக்கியம் வந்துடுது ஓகே ஓகே எப்பயாவது ஒரு தடவை வரணும் வர வரைக்கும் நீ உலகத்துல பரீட்சை பண்ணி பார்க்கணும் ஓகே அப்போ ஞானம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் செயல் ஆக்ஷன் ஆக்ஷன் மூலியமா எது அடையலாம் எப்படிப்பட்டது வேணா அடையலாம் ஓகே கர்ம காண்டம் என்ன சொல்றது அப்டூர்கோகம் பிரம்மலோகம் வரைக்கும் அடையலாம் ஓகே நமக்கு கண்ணுக்கு தெரியாத லோகம் வரைக்கும் அடைக்கலாம் கண்ணுக்கு தெரிஞ்சத்தில் நினைக்கிறீங்க நீங்க இருக்கிறது அங்க போய் செட்டில் ஆகணுமா கிரீன் கார்டு வேணுமா முடியும் கேரண்டி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அதுவும் சொல்லிக் கொடுங்க ஓகே அதனால சாதனேனு சாதனேன எது சித்தியத்தி தது சாத்தியம் எது சாதனையினால் அடையக்கூடியதோ அது சாத்தியம் ஓகே அடையக்கூடாது அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவக்கிம்மத ராமதூதோ கிருபாசிந்தோ மக்காரியம் சாத்திய பிரபு ஓகே அதனால சாத்தியமானதுதான் அனுமான் கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சித்த வஸ்தூ இருக்க ஏற்கனவே உங்கிட்ட இருக்கிற வஸ்துவ அனுமன் ஒன்னும் பண்ண முடியாது உலகத்தில் இருக்கிற நீ எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறியோ லௌகீக விஷயத்தில் வீடு வேணுமா வீடு மாடு வேணும்னா மாடு நாடு வேணும்னா நாடு காடு வேணும்னா காடு உனக்கு எது வேணுமா அது கிடைக்கும் ஓகே எது வேணுமா அது கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற சித்த வஸ்தூ அது கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு அதனால இதுல சாத்தியம் எது வந்து அடையப்படுகிறது அப்போ சாத் இந்த சாத்திய வஸ்து எது ஒண்ணு வந்ததோ அது போயிடும் ஏன்னா அரைவிங் டிபாச்சர் ஆரம்பம் இருந்தால் முடிவு உண்டு இப்ப நம்ம லைஃப் ஆரம்பம் இருக்கு ஒரு நாள் எண்ட் இருக்கும் இந்த கிளாஸ் ஆரம்பம் இருக்கு நான் பட் அப்படியே மாரத்தன் மாதிரி அதுல ஒருத்தன் செத்து போயிட்டான் சின்ன பையன் உடனே துக்கமாயிடும் நமக்கு இல்லை எண்பத்தி ரெண்டு வயசுக்காரு ஓடிவாராரு மாரத்தன்ல அவருக்கு ஒரே துக்கம் எனக்கு வந்து இவ்வளோ கிலோமீட்டர் தான் கொஞ்சம் தான் கொடுத்தாங்க அவருக்கு எயிட்டி பிளஸ் எல்லாம் அவங்களுக்கு ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதுவரைக்கும் வந்து எனக்கு எவ்வளோ தீனி வேணுமோ அவ்வளோ கொடுக்கல இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய போலீஸ்கார் அவர் ஸ்மார்ட்டாக நம்ம இருபது வயசு பையன் அப்படி இல்லை இருபது வயசு பையனை சட்டை கழிச்சு ஒரு கூத்து கொத்துனா அந்த பக்கம் போய் விழுந்துருவோம் ஸ்டாங்கா இருக்கார் பாடி ஓகே அப்போ ஒரு பையன் சின்ன பையன் சித்து போயிட்டான் இருக்கான் எப்படியோ இருக்கட்டும் இருந்தால் முடிவு இருக்கும் எது ஆரம்பமோ அது முடிவு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க அனித்தியமான வஸ்து அநித்தியமான வஸ்து சொல்லிட்டு நித்தியமான வஸ்து இருக்கிறது அதனால கிருத்தம்னா செய்யப்பட்டது அகிருத்தம்னா செய்யப்படாத வஸ்து ஒன்று இருக்கிறது சோ கிருத்தம் செய்யப்பட்டது எப்படிப்பட்டது அது துக்கயோனி துக்கத்துக்கு மூலம் அது ஓகே பந்தகத்துவம் அது நம்மளை பந்தப்படுத்தும் துக்க மிஸ்ம் துக்கம் கலந்தது துக்கம் களவாத ஆனந்தத்தை சொல்லிக் கொடுக்குற இடம் இப்போ வியாச சத்சங்கால் துக்கமே கிஞ்சித்து துக்கம் புரிஞ்சுக்கோ இது புரிஞ்சு பிறகுதான் அதை பத்தி சொல்ல முடியும் ஓகே நீ அபசுரம் தெரிஞ்சுரம் சொல்லி கொடுக்க முடியும் நான் அபசுரமே பாடுவேன் ஆனா கூட நீங்க சொல்ற சுரம் சொல்லுங்க அதையும் சேர்த்து பாடுறேன் ஒரு துக்க இது அப்ப சுரமம் இருக்கட்டும் நல்ல சுரமம் இருக்கட்டும் பெரிய பார்சியாலிட்டி கம்யூனல் ரெண்டுமே சேர்ந்து கச்சேரி பண்ணுவேன் என் பேரை ரிப்பேர் பண்ணக்கூடாது அப்படி சொல்றது ஓகே அதனால முதல்ல வந்து நீ எது தப்பு பண்ணியோ அதெல்லாம் கரெக்டன் பண்ண ஓகே அனித்தியம் அப்போ அது மாத்திர அதிருப்திகரம் என்ன இது வரைக்கும் எதுவுமே எதுவுமே என்ன திருப்திப்படுத்தல அவ்வளவு பெரிய ஆள் நான் அவ்வளவு பெரிய ஆளுநாள் திருப்தி பண்ண முடியாது என்ன ஏன்னா எது செய்யறமோ எது செய்யப்படுறதோ இது எல்லாமே அனித்தியமான விஷயம் காலத்தினால வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதனால காலத்தினால வரையறுக்கப்படாத விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஓகே சரி இப்போ போட்டோமே அப்படி சொல்லிட்டு இது வந்து அப்படின்னா போயிடுதுன்னு சொல்லிட்டு ஓன் அழுதான் நடத்தும் போயிடுமா அழுதான் மோக கலீலம் அழப்படாது அதைரியப்படுத்துறதுக்கு இல்ல உற்சாகப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதுல இருந்து பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மேல ஹையர் ஸ்டடீஸ்க்கு வா அந்த வந்து சரியாயிடும் அதனால நம்ம லைஃப் இருக்கோ அன்பிரடிக்டபிள் லைஃப் பட்டினத்தர சுவாமிகள் வந்து ஒரு டெட் பாடி வச்சு அழுது இருக்கும்போது அவர் உள்ள நடுல நகர்ந்து உள்ள போந்து அழுதார் அவர் ஊ எங்கோ போற சுவாமியை அழுது அவர் அழுக நிறுத்துட்டு செத்து போற பணங்கள்லாம் செத்து போன பணத்தை பத்து அழுதுறதுனால நான் அட்வான்ஸா அழுது வைக்கிறேன் அப்படின்னார் செத்து பண பணத்தை நான்கு சாகப்படைய பணங்கள் தூக்கிக் கொண்டு சென்றன இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அமங்கலமா இருக்கான் அமங்கலம் அதனால இது தெரிஞ்சு தர்மபுத்த உலகத்தில் ஆச்சரியம் என்ன நல்லா இருந்தாங்க போயிட்டாருங்க நீ சொல்லும் போதே ஸ்டேட்மெண்ட் யோசிக்கிறேன் நல்லா இருந்தாரு சாஸ்வதம் குச்சி வச்சு அடிச்சுட்டு நீ இருக்க போற இம்பர்மனன் புரிஞ்சுக்கோ இம்பர்மனன்சி புரிஞ்சுமா இருக்கிறதுக்கம் திருப்பி வாங்க் பண்ணி சிந்தனை அப்போ இந்த அனித்தியமான சாத்திய பிரயோஜனப்படாது அதனால சித்த வஸ்துவா இருக்கிறது ஏற்கனவே ஒண்ணு இருந்து அது சாஸ்வதமா இருந்து ஏன்னா இப்ப நீங்க தொடர்ந்து சொல்றதுன்னு எது அடையறீங்களோ அது அனித்தியம் எது அடையறீங்களோ எது அனித்தியம் அப்படின்னா நித்தியமான வஸ்து இதுக்கு அப்பாற்பட்டது ஒண்ணு இருக்கணும் அப்ப அடைய முடியாதது இருக்கணும் சாத்திய ரூபமா இல்லாதது இருக்கணும் அப்படின்னா என்ன ஏற்கனவே என்கிட்ட இருந்த வஸ்துவா இருந்ததுன்னா இதுக்கு மாறுபட்டது இப்ப சொல்லின்றது மாறுபட்டது இல்ல இங்கிருந்து ஏதாவது ஒண்ணு அடையணும் அப்படின்னா அந்த அநித்தியம் சொல்லியாச்சு நித்தியம் எதை பண்றீங்க அப்ப உனக்கு ஏற்கனவே சித்த வஸ்துவா இருக்கிறது நாட் சாத்திய வஸ்துவம் சித்த வஸ்துவா இருக்கிறது ஓகே இப்போ எனக்கு என் கழுத்து மேல தலை இருக்கா இல்லையா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்ன கேள்வி அபத்தமா இருக்கிறது என்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரியாதாக்கும் சித்த வஸ்துவா இருக்கிறது என்கிட்டே அதுக்கு என்னதுக்கு சாஸ்திரம் குரு இல்லையா கழுத்து மேல தலைய இருக்கிறது இதுன்னா யாருக்கா சொல்லணுமா இது வந்து சித்த வஸ்து புரியுதுல அதுக்குள்ள மூளை வேலை செய்யுமா அது வந்து அது வேற விஷயம் புரியுதா அது வேற பிரச்சனை சித்த வஸ்து என்கிட்டயே இருக்கிறது என்கிட்டயே இருக்கிறது எனக்கு வந்து டீச்சிங் பண்ண தேவையில்லை ஒரு கால் அது ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாம இருந்திருந்தனால் அறியாமையிலால் அறியாமையினால் என் கிட்ட இருக்கிறது மறைக்கப்படும் கரெக்டா என் கிட்ட இருக்கு ஆனா அது அறியாமையினால் மறைக்கப்பட்டிருந்தால் இந்த ஸ்டெப் இம்பார்டன்ட் ஓகே அது என் இருக்கு அது சித்த வஸ்துவா இருக்கிறது அது என் இருந்தும் எனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம் அது அறியாமையினால இருக்கிறது அறியல நான் இருக்கிறது தெரியலை அறியாமைனால இழந்தத இழக்கிறத என்கிட்ட இல்லாதது இழக்கிறத எப்படி இழக்க முடியும் அறியாமையினால இழக்க முடியும் சரி அறியாமைனால இழந்ததை எப்படி திருப்பி மீட்க முடியும் இல்லையா அடுத்த கேள்வி அறியாமைனால இழந்ததை எதனால இழக்க முடியும் எதனால திருப்பி மீட்க முடியும் அறிவினால மீட்க முடியும் இது செகண்ட் ஸ்டெப் அதனால ஞானாத் மோட்சம் சித்தவஸ்து மோட்சம் அந்த சித்த வஸ்து அறியாமைனால நான் இழக்கப்பட்டிருக்கேன் அது திருப்பி அறிவினால திருப்பி அடையப்படும் அறிவினால அறியப்படும் ஓகே ஆறாவது புத்திரன் எப்படி எப்படி அவன் இழந்திருந்தான் இல்லையா குந்தியோட ஆறாவது புத்திரன் இல்லையா அவன் எப்படி இழந்தான் அறியாமைனால தான் அறியாமல் தான் அப்ப குந்தி அதை புரூவ் பண்ணின உடனே ஆறாவது மனிதன் தான் இழந்ததை அவனுக்கு இருந்த சங்கடங்கள் மனத்தில் இருந்தம் நீங்கிவிட்டது சித்தவஸ்து பிரம்மன் மோக்ஷம் ஆத்மஸ்து சைத்தன்யம் அகம் ஆத்ம சைத்தன்யம் அது வந்து எனக்கு தெரியாம இருக்கிறது அது தெரியப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் அதை தெரியறதுக்கும் ஒரு விவேகம் வேணும் இதை தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணோம் கஷ்டப்பட்டு இந்த வைராக்கியம் அடையிறது தான் உலகத்திலேயே கஷ்டம்னு தெரியும் யாருக்கு தெரியும் வைராகி யாருக்கு வேணும்னு யாருக்கு ட்ரை பண்றாலோ அவங்களுக்கு தெரியும் வைராகி எப்படிப்பட்ட கஷ்டம்னு தெரியும் வேணா ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்த காஃபின்னு கொண்டு இருந்ததுன்னா ஒரு வாரம் நிறுத்தி வைக்கும் பார் உங்களுக்கு ரொம்ப காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எப்ப பாத்திரம் பேசிட்டே இருக்குன்னா ஒரு வாரம் பேசிய பேசாம இருந்து பாருங்க வைராகியம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு அந்த வைராக்கியத்து கூட அடைஞ்சுலாம் இந்த சித்த வஸ்துவ நான் இழந்திருக்கேன்னு விவேகம் வர்றது அதோட கஷ்டம் ஒண்ணு ஒண்ணு கஷ்டம் அப்போ இந்த ஞானத்தினால தான் இது முடியும் அப்படின்னா சரி ஞானத்தினால முடிஞ்சிருமா முடியாது அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப் இப்ப இந்த வைராக்கி அடைஞ்சவன் சில அறிவு அடைய வேண்டியது பார்த்துட்டு வரும் இந்த பிட்வீன் என்னென்ன தெரியறதுக்காக வருது இந்த சித்த வஸ்து என்கிட்ட இருக்கிறது அது நான் அறிவுனால அது நான் இழந்திருக்கிறேன்னு தெரியணும் அத அறிவுனால தான் அடைய முடியும்னு தெரியணும் மூணாவது ஸ்டெப் அந்த அறிவை அடையிறது எதனாலையும் அடைய முடியாது தலைக்கு நின்று யோகாசனம் பண்ணினாலும் தலைக்கு நின்னாலும் மூக்குள்ள தண்ணியை குடிக்க முடியாதுரா என்கிட்ட ஜம்பம் சாய்க்காது டைலாக் எல்லாம் இருக்குல்ல அதுதான் இப்படி சொல்றது சாஸ்திரம் நீ ஞானத்தை அடையிறதுக்கு ஜபத்தினாலையோ தியானத்தினாலையோ அல்லது யோகத்தினாலையோ விஷ்ணு சகஸ்திர நாமம் இல்ல திருப்பதியை ஏறி ரிவர்ஸ்ல இறங்கிறதுனாலோ எதுனாலே முடியாது ஒன்னே ஒண்ணு தான் இருட்டு போக்குறதுக்கு என்ன செய்ய முடியும் ஒன்னே ஒண்ணு தான் பண்ணணும் லைட்டு தான் அது போல இந்த இழந்த அறிவு அடையறதுக்கு அறிவு தான் வேணும் ஓகே அறிவு அடையறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கிறது அறிவு அடையிறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கிறது நோ செகண்ட் மெத்தட் இதுல கூட நிறைய பேர் இடத்துல கன்ஃபியூஸ் இருக்கிறது இந்த ஞானத்தை அடையிறதுக்கு இங்க வந்த பிறகு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வர்றது ரொம்ப ரேர் அப்படி கொஞ்சம் பேர் தப்பிச்சு பிழைச்சு அதுல இருந்து எப்படி வந்துருவா வந்துட்ட பிறகு அந்த மைனாரிட்டில மெஜாரிட்டி பேரு தப்பான இடத்துல சுத்திட்டு இருப்பாங்க நீங்க அந்த ரிஷிகேஷ் போனீங்கன்னா அங்க பார்த்தா பழிச்சுன்னு தெரியும் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு இது இதுக்குன்னே லைஃப் வைராக்கியத்தோடு அவர் வந்துருப்பாங்க ஏதோ ஒரு வைராக்கியத்தில் வந்திருப்பான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்தேன் ஒரு பிரம்மச்சாரி பையன் ஓகே அதுக்குள்ள தலை சூடாயிடுச்சு முன்னாடி என்னென்ன விஷயம் பேசிருக்கோம் அதுக்குள்ள புத்தி மாறி போச்சு விட்டுட்டு எங்க போயிட்டு இருக்கான் தாற்பய விஷயத்தை விட்டுட்டு தர்க்க சாஸ்திர அந்த மூளை குழம்பி அதுல வந்து கொஞ்சம் மஜா வேற ஆயிடுச்சு நிறைய சாஸ்திரம் அதர் சாஸ்திரம் படிச்சு மண்டைய புழுக்க நிறைய பேச்சு இருக்கான் இப்ப பார்த்த என்னப்ப ஹலோ சாமி போட்டு போயிருக்கான் நான் அப்புறம் வந்து பாக்குறேன் ஓ சரியே நிறைய பேர் பார்த்துட்டு வரும் அது லேட்டஸ்ட் லிஸ்ட் சரி சரி ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க முன்னாடி வேணா அச்சு பூச்சா இருந்து வராம இருந்தா கூட பரவாயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த பிறகு ரைட்டு பார்த்துக்கு வரணும் இந்த ஞானத்தை அடையிறதுக்கு பிரமாணத்தினால தான் முடியும் என்ன பூ இது அற்புதமான பூ இது இது என்ன பூ என்ன பூனா சிரிப்பூன்னு சொல்லக்கூடாது நாகலிங்க பூ இது பேரு நாகலிங்க பூ நல்ல நல்ல ஸ்மெல் இருக்குது ஓகே இது வந்து இது என்ன கலர் இது ஒரு டிஃபரண்ட் கலர் இருக்கு என்ன கலர் பிங்க் கலர் வச்சுப்போம் ஓகே நீங்க போட்டுறது பிங்க் கலர் பிங்க் கலர் பிங்க் கலர் எப்படி இதை எப்படி அறிஞர் பிங்க் கலர் பிரமாணம் ஜன்யம் ஞானம் பிரமாண ஜன்யம் என்ன பிரமாணம் யூஸ் பண்ணீங்க கண்ணு கண்ணு என்ற பிரமாணம் சரி மூக்க வச்சு நான் வந்து சொல்ல முடியுமா முடியாது ஓகே மூக்கோ இல்ல டச்சிங்கோ நோ முடியாது ஒன்லி பிரமாணம் கண்ணு தான் பிரமாணம் கரெக்டா பிரமாண ஜன்யஞானம் அப்போ இழந்த அறிவு அடையறதுக்கு அறிவு நாளத்த முடியும் செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த அறிவு அடையறதுக்கு பிரமாணத்தை நாளத்த முடியும் சரி ஏதோ ஒரு பிரமாணத்தில் முடியும் நோ சாஸ்திர பிரமாணம் எந்த சாஸ்திரம் வேதம் முழுக்கவே சாஸ்திரம் வேதபூர்வம் இல்ல வேதாந்த சாஸ்திரம் உபனிஷத்து சாஸ்திரம் ஓகே அப்போ நம்ம முதல்ல வந்து இந்த விஷயத்தை ஞானத்தினால தான் முடியும்னு தெரியணும் ஞானத்தை அடைய விரும்பணும் அந்த ஞானத்தை பிரமாணத்தினால தான் அடைய முடியும்னு தெரியணும் அந்த பிரமாணத்தை உபனிஷத்தினால தான் முடியும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் இது இங்க இருக்கிற சாதகர்களுக்கு இதுல வந்து இந்த விஷயத்துல கன்ஃபியூஸே வரக்கூடாது இப்ப சொல்ற விஷயத்துல இதான் பேஸு இதை வச்சுன்னு தான் மீதி எல்லாம் நம்முடைய ஸ்டடீஸ் வரலாமா வரக்கூடாதான் தெரியும் ஓகே அப்போ யார் ஒருத்தர் வந்து உபனிஷத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னா இந்த உலகத்தை பரீட்சை பண்ணி அது எனக்கு சுகத்தை கொடுத்துராது பூர்ணத்துவத்தை கொடுத்தாது கம்ப்ளீட்னஸ் பூர்ணத்தை கொடுக்காது அப்படி யாரு உறுதி செய்தவர்களோ அது மாத்திரலை புத்தினால அதை அடைஞ்சிட முடியாது அதற்கு இன்னொருத்தர் புத்தியும் தேவை அப்படின்னு கடைசியில கன்குளூட் பண்ணே இந்த ஞானத்தை நான் வந்து சாஸ்திர உபனிஷத்த உபனிஷத்து எந்தெந்த ஊர்ல எந்தெந்த லோகத்தில் விற்கிறதோ எல்லாத்தையும் வாங்கி வச்சு இல்ல லைப்ரரிப்பது இல்ல ராமகிருஷ்ணா போனீங்கன்னா பெரிய லைப்ரரி இருக்கிறது நானா போய் படிச்சுக்கிறேன் நம்ம யோகசாத்தில ஒரு லைப்ரரி இருக்கிறது ஓகே அதுல போய் படிச்சுக்கிறேன் உபனேஷத்தையே சொல்றது உபநிஷத்தை என்ன சொல்றது குருமே அபிகச்சே சக சகன யாரு வைராக்கியம் அடைந்த புருஷன் என்ன செய்யணும்னா நீ என் கிட்ட வர கிடையாது நேரம் வந்து இது பட்டணம் கிடையாது இது ஸ்ரோத்யம் கேட்கணும் கேட்கணும் ஒரு ஆள் இருந்தாங்க ஓகே அப்போ குருவோட அவசியம் இதுல புரியணும் இதுல ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டெப்பும் இம்பார்டன்ட் ஓகே நான் என்னுடைய சித்தவஸ்துவ அறியாமல் இழந்திருக்கேன் அறிவினாலத்தை அடைய முடியும் அந்த அறிவு அடைய விரும்பணும் அந்த அறிவு வந்து பிரமாணத்தினால கிடைக்கும் அந்த பிரமாணம் சாஸ்திர பிரமாணம் அது சாஸ்திர பிரமாணாலும் உபநிஷத்து பிரமாணம் அந்த உபனிஷத்தை குருவின் துவாரம் முகத்வாரத்துல கேட்கணும் எல்லாமது சொல்லி ஆகணும் அவசியம் இல்லையா எதுக்கு இம்பார்டன் சொல்றது அப்படின்னா இதுல ரொம்ப இம்பார்ட்டன் பண்ணிருக்கோம் என்ன கன்க்ளூஷன் பண்ணிருக்கோம் இது இது இது அடைஞ்சான் எனக்கு இது இது கிடைக்கும் அப்படி நம்முடைய அனுபவத்தில் ஒரு வாழ்க்கையில இப்படி வச்சுருக்கோம் கொடுத்துட்டே இருக்கு அப்படி சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் ராகுல கேது கேதுல சனி சனியில செவ்வாய் இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம் அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்க முடிய கரெக்ஷன் இது கொடுக்காத என்ன பண்ற நம்மளுடைய அனுபவத்தில் ஒரு நாள் செத்து போயிடுவேன் நான் குறை உடையவன் இப்படி என்னுடைய கன்குளூஷன் இருக்கிறது ஓகே சாஸ்திரத்து கிட்ட வந்தோடன உங்களுக்கு வந்து ஒரு பிரியா ஹைட்ரஜன் பாம் தூக்கி போறது அது என்னன்னா நீ நீல்னஸ் நீ Infinite இங்க பாரு அந்த பிரம்மன் சொல்ற அது நீ தான் நானா நானா அம்மா நீ தான் அந்த பிரம்மன் அப்படி சொல்றது இப்ப கான்ட்ரடிக் ஆயிடுச்சு என்ன கான்ட்ராடிக்ட் நான் நான் வந்து இருக்கேன். இருக்கேன். நான் என்ன சொல்றது நின தெரிஞ்சுக்கிஷத்து சொல்றத எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் புரிய வைக்கணும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சுதான் புரிய வைக்கணும் புது வார்த்தையில சொன்னாது அப்ப ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தையை வச்சுட்டு எப்படி புரிய முடியும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் என்னது தெரிஞ்ச வார்த்தையோ தெரிஞ்ச பார்த்ததோ கேட்டதோ சுவைத்ததோ என்னது அதெல்லாம் அனாத்மா அதெல்லாம் அனாத்மா ஓகே ஆத்மா விஷயத்தை எப்படி புரிய முடியும் டிபிகல்ட் இப்ப சாஸ்திரத்துல டிபிகல்ட் புரியுது ஓகே அதனால எப்படி வந்து கண்ணாடி மூலயமா உங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியுமோ உங்க முகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவு ஜட்ஜ் பண்றதுக்கு கண்ணாடியை தவிர வேற பிரதுவும் கிடையாது ஓகே அது போல அதனால என்ன சொன்னாங்க அடுத்தது காட்டும் பளிங்கு போல் கடுத்தது காட்டும் முகம் அப்படி சொல்றேன் தெரிஞ்சிடும் முகம் வந்து உன்னுடைய கண்ணாடியில தெரியும் எப்படி தர்ப்பண தரிசனம் உங்க முகம் தெரிகிறது தர்ப்பண தரிசனம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது சாஸ்திர தர்ப்பண தரிசனம் ஓகே அந்த சாஸ்திரம் சொல்லி நீ வந்து Fullness You are நீ தான் பிரம்மன் தத்துவம் அசி தது அசி நீ இருக்க போகிறாயில் ஓகே இதுல என்ன ப்ராப்ளம் என்னுடைய ரிப்போர்ட் துக்க மிசிரிதம் இருக்கிறது துக்கம் சுகம் சுகம் துக்கம் சில பேருக்கு தூக்கம் சுகம் சில பேருக்கு அது ரொம்ப ரேர் சில பேருக்கு தான் துக்க மிசிரிதம் கலந்து கலந்து இருக்கிறது இது கலந்து இருக்கிறது ஓகே ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இல்ல ஒரு நாள் உடம்பு உற்சாகமா இருக்க மாதிரி காலையில் நினைச்ச சாயந்திரம் அவுட் நெதி சிரிச்சு வேற மாதிரி ஆயிடலாம் எல்லாம் உல்டா ஆயிடுறது ஓகே துக்கம் மிஸ்ரதம் இப்படி நம்ம கிட்ட இருக்கிறது ஆனா இப்ப சாஸ்திரம் சொல்ற காமதேன் இருக்கிறது வா வா அது நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அலையாதே இங்கேயே இருக்கிறது இப்பவே இருக்கிறது சொன்ன ஓ அப்படி அப்படினா எங்க இருக்கு காட்டுறேன் டூ வீலர் முடியாது அடைய முடியாதா இனிமேல் வருமா இனிமேல் வராது இனிமேல் வராது தெரிஞ்சுடா வருமா தெரிஞ்சுடா வராது அது நீ தான் அதனால அதை வந்து தேடி அடைய முடியாது இனிமேல் வரும் நினைக்க முடியாது அது நோயிங் ப்ராசஸ் கிடையாது நீ தான் அப்படின்றத சொல்லி கொடுக்கிறது இது இருக்கிறது அப்போ நமக்கு இருக்கிற கன்குளூஷன் டிஃபரெண்டா இருக்கிறது இந்த கிளாஸுக்கு முன்னாடி இருந்த கன்குளூஷன் எப்படி இருந்தது எல்லாரும் மாதிரி இருந்தோம் சகஜமா கொஞ்சம் நார்மலா இருந்தது இப்ப கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண அட்டன் பண்ண என்ன சொல்றது நமக்கு ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட் ரிப்போர்ட் கொடுக்குறது இப்ப நான் எதை கன்க்ளூட் பண்றது எதை வச்சுக்கிறது எதை வச்சுக்காம இருக்குது குந்தி தேவியை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்த கர்ணா குந்தி தேவியை பார்க்கறதுக்கு பின்னாடி இருந்த கர்ணா இல்லையா ரெண்டு டிஃபரண்ட் டிஃபரெண்ட் ஓகே அது போல இப்ப நான் அந்த சாஸ்திரத்து மேல சிரத்தையோட இருக்கணும் ஓகே ஏனா சாஸ்திரம் உன்னுடைய அனுபவத்தில் இருக்கிறதெல்லாம் அனாத்மா விஷயம் பைனைட் விஷயம் குறைவான விஷயம் அதை வச்சுன்னு சொன்னா என்ன ஆகும் ரிப்போர்ட் அதுதான் கிடைக்கும் அப்ப சாஸ்திரம் ஒரு விதமான டெக்னிக்க யூஸ் பண்றது அந்த மெத்தடுக்கு பேர் பிரிகிரியான் சமஸ்கிருத பேரு பிரிக்ரியானா மெத்தடு டெக்னிக்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ல இதை வந்து அந்த பிரம்மன் ஆத்ம சைத்தன்யம் பத்தி வளர்க்கிறது சாஸ்திரம் வளர்க்கிறது ஓகே எப்படி வளர்க்கிறது அது அனேஜத் ஏகம் மனோச ஜவியகா அந்த ஆத்ம சைத்தன்யம் ஏகம் சலனமற்றது இயக்கமற்றது நாட் நாட் not moving மனசோ ஜவியகா அது மனசை விட வேகமானது வந்து அது அசையாதான் ஆனா மனசை விட வேகமா போகக்கூடியதான் இது பரவாயில்ல அதுக்கு அடுத்தது சொல்றது தத் ஏஜத்தி தத் என்ன சொல்றது அது அசைகிறது இம்மிடியா நெக்ஸ்ட் வேர்டைவதில்லை தத் தூரே தத் அந்திக்கே அது தூரமா இருக்கிறது அது கிட்டக்கே இருக்கிறது ஓகே சர்வசிய அந்த சர்வசிய பாக்யா எல்லாத்திலையும் உள்ள இருக்கிறது எல்லாத்திலையும் வெளியில இருக்கிறது என்ன ஆகும் இது போல அந்த மாதிரி ஆயிடும் இது ஒரு மிஸ்டிக் வேர்டு எதுவும் இருக்க சொல்ல அதை விட்டுட்டான் அந்த லோக்கல் பண்டிட சொல்லிக் கொடுத்தான் அப்ப இந்த சாஸ்திரம் தனியா படிச்சுட முடியாது அப்புறம் சமஸ்கிருத தெரிஞ்சா சாஸ்திரம் படிச்சதா அர்த்தம் கிடையாது நிறைய பேருக்கு சான்ஸ்கிருட்டு தெரிஞ்சதுன்னா அவர் சாஸ்திரத்தை அப்படியே படிச்சு ரீட் பண்ண வேண்டியது நம்ம பிலாசபி படிக்கிறான அவன் எப்படி தெரியுமோ உங்களுக்கு தெரியுமோ பிலாசபி எப்படி நம்ம ஊர்ல இந்த நியூ காலேஜ் இந்த காலேஜ் எல்லாம் போய் சார்றான பிலாசபி எப்படி தெரியுமோ ஒரு சப்ஜெக்ட்லயும் இடம் கிடைக்கலன்னா வாங்கோ அப்படின்னு நான் சிறங்கேரியா படிச்சுட்டு ஒரே எனக்கு ஒரே எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு போயிட்டு வரேன் படிச்சேன் காலேஜ் போயிட்டோம்னா காலேஜ்ல பாக்குறேன் ஆர்டினரி காலேஜ் மருந்தா இருக்கிறது அதே பூரி சப்பாத்தி அதுலதான் பேச்சு அப்புறம் அந்த ஸ்டாப் ரூம்லிபல் போய் பார்த்தேன் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுல போய் பார்த்தேன் என்ன சார் ரொம்ப கஷ்டம் சார் பிலாசபி எடுத்தது ரொம்ப தப்பா பச்சை இன்க்ரூமெண்டே கொடுக்க மாட்டான் கவர்மெண்ட் இன்கிரூமெண்ட் நாம சங்கர பிலாசபி எப்படி கத்தி கத்தி சொல்றோம் புரிஞ்சுதா அவர் ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் மாதிரியே இது அகடமிக்க படிச்சு அவங்கிட்ட போய் இத சாஸ்திரத்தை படிக்க முடியாது சமஸ்கிருத தெரிஞ்சதுனால படிக்க முடியாது அப்போ இதுல ஒரு விஷயம் இருக்கிறது உபநிஷத்து அந்த நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கிற விஷயத்தையே சொல்ல முடியாது அனுபவத்தில் இருக்கிற வார்த்தையை வச்சுண்டு சில மெத்தட்ஸ் இது கிரியேட் பண்ணி அந்த விஷயத்தை சொல்றது உபநிஷத்தை சொல்றது என்ன உபனிஷத்தை சொல்றது இதுதான் வேற எந்த உலகத்தில் எந்த நூலும் தன்னை தானே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது ஓகே நெவர் உபநிஷத்து சொல்றது என்ன சொல்றதுன்னா அப்பிராபிய மனசாசக இந்த பிரம்மனை தேடி இது போச்சான் வாடி போல அப்படி சொல்லிட்டு மனசும் வாக்கம் சேர்ந்து போச்சான் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிடு சொல்ல முடியல இருக்கார் வித்யாசாகர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர் பெரிய பிலாசபர் ராமகிருஷ்ணர் நம்ம பார்வையில் எந்த ஐஏஎஸ் ஏமாற்ற முடியாது நினைச்ச கூட முன்னாடி நடுங்கி விடுவான் பெரிய ஆள் அவர் காமராஜர் அந்த மாதிரி இவர் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ராமகிருஷ்ணர் மீட் பண்ணும்போது ரெண்டு பேரும் சந்திக்கும் போது எச்சில் படாத வார்த்தை எது அப்படின்னு சொன்னார் பிரம்மன் பிரம்மன் நீ பிரம்மனை பத்தி எத்தனை சொன்னாலும் பிரம்மனை சொல்ல முடியாது மனசா சக தைத்தரிய சொல்றது இது ரெண்டு கூடி போச்சு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு அதற்கு மேல விளக்க முடியல அப்படி விளக்க முடியாத ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு நமக்கு வந்து சொல்லி வைக்கிறதுக்கு அவசியமே அவர் வந்து இந்த சாஸ்திர டெக்னிக்கோப அபவாத இந்த மாதிரி பலவிதமான டெக்னிக் உபயோகப்படுத்தி நமக்கு அந்த சத்தியத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றார் அதனால வைராக்கியம் அடைஞ்ச பிறகு உபனிஷத்து அவன் போய் அடைஞ்ச பிறகு கூட தன் புத்தியில உள்ள குறைய தெரிஞ்சுண்டு இது இன்னொரு புத்தியில இருக்கிறவர்கிட்ட சரணாகதி ஆகணும் ஓகே அப்போ இது என்ன செய்யணும்னா குரு கிட்ட போய் சேரணும் அப்போ சாத்திய வஸ்து சாதனையினால அடையலாம் ஆனால் அக்கிருத்தகா கிருத்தனால முடியாது சித்த ஏற்கனவே உள்ளது அது தெரியலன்னு நமக்கு தெரியணும் அது தெரிஞ்ச பிறகு அது தெரியாதனால இழந்திருக்கிறோம் அந்த பிரமாணத்தை நானே படிச்சிட முடியாது குரு கிட்ட செல்லணும் இதுல இவன் அடைந்த மாற்றம் இதுல வைராகியத்திலிருந்து அடையக்கூடிய மனோபாவத்தை இது வரைக்கும் சொன்ன அப்படி வைராக்கியத்திலிருந்து இந்த மாதிரி அடைஞ்சான அவன் யாருன்னா அவனுக்கு பேரு ஜிக்னாசு யார் ஒருத்தர் அந்த கியூரியாசிட்டி அதை அடையணும் அறிவில் அடையணும் நினைக்கிறானோ அவன் ஜிக்னாசு அப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்கும் புபுக்ஷு காலையில் எழுந்து சாப்பிடும் துங்கணும் நல்ல நல்ல வடை அப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டு செத்து போயிடும் அப்படி புபுக்ஷு லௌகிக் அதுலேந்து முமுக்ஷு ஆகணும் வைராக்கி அடைந்த உடனே அவனால் முடியாது ஓ எது சத்தியம் எது சத்தியம் எது சத்தியம் அப்படியே மைண்ட்ல வரும் வந்த உடனே அவனால் நிக்க முடியாது சத்தியத்தை தேடிட்டு போகணும் அப்ப தேடிட்டு போனோம்னா அதுக்கான வழிமுறைகள் கண்டுபிடிக்கணும் ஓகே நித்திய வஸ்து அடைக்கிறதுக்கு சாஸ்திரம் தான் தெரிஞ்சு பிரமாணத்தை பயன்படுத்துறதுக்கு ஆச்சாரிய வியாசாச்சாரியோ பிரம்ம ஜிக்னாசா பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஜிக்னாசு அதனால் இவன் இங்க வருகிறான் அப்படி போன அவன் என்ன செய்யறா நாலாவது கேள்விக்கு பதில ம் குருமேவ அபிகச்சே எங்க போனோம ததுன அகிருத்தம் பிரம்மன் சித்தவஸ்து மோட்சம் அதற்காக விஜான அர்த்தம் அதற்காக தது அந்த பர்சன் சக சகன யாரு சாதன சதுஷ்ட சம்பன அதிகாரி மோட்ச புருஷவான் முமுக்ஷு தகுதி தது அப்படின்னு அர்த்தம் அந்த ததுக்கு இவ்வளவு மீனிங் அவன் என்ன செய்வானா அகிருத்தம் செய்யப்படாத அந்த பிரம்மத்தை அடையிறதுக்காக குருமே அபிகச்சே கிட்ட போய் சரணாடயணும் இப்ப வந்து அவரே ஒரு காவிய எடுத்து கட்டின்றாரு சங்கராச்சாரியார் ஆதி சங்கர பகவத் பாதார் அப்படி கட்டின்றாது இதுவாகாது சன்னியாசமாகாது குரு கிட்ட போகணும் அந்த குரு கிட்ட போய் பேச குரு கேட்கிறார் நீ யார் அப்படின்னு அவரோட குரு யாரு குரு கோவிந்தபாதர் நீ யார் யாரு அப்படின்னு கேட்கிறேன் நான் யாருன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன் அப்படின்னு சங்கரர் சொல்றார் அதனால எப்படிப்பட்ட குரு இதுக்கு அடுத்தது என்னன்னா அஞ்சாவது சரிப்பா இத்தனை மனமாற்றத்தோட குரு கிட்ட வந்த பிறகு அந்த குரு எப்படிப்பட்டவரா இருக்கணும் இல்லையா இந்த குரு நமக்கு அதுவும் பழக்கத்துல ஒரே கன்ஃபியூஸ் வேர்டு ஓகே எல்லாத்துக்கும் டான்ஸுக்கு குரு பாட்டுக்கு குரு நீ வந்து சிலம்பாட்டம் நடிச்சனால குரு பார்பர் ஷாப்பினா அவரு எனக்கு குரு குரு நம்ம ஊர்ல வந்து சகஜமானது இந்த கன்னட பசங்க வந்து எல்லாத்துக்குமே ஏ குரு அப்படின்னா பிரண்டா அது முதல்ல உனக்கு புரியல அந்த போனது டீ கடல் பேசுறேன் குரு அதீ ரெண்டு போட அப்படின்னா குரு டீ கடல் இல்லையே இது அப்புறம் வார்த்தை அங்க நம்ம ஊர்ல வந்து குருன்றது சகஜமா உபயோகப்படுத்துற வார்த்தை பத்தாம் முதல்ல சொல்ற குரு ஏ குருன்றது என்டயர்லி டிஃப்ரெண்ட் அந்த சொல்லோட பொருளை அழகாரு திராணா திரணாதி திரணாதி தி உதி இபதேசம் பண்றவர் யாரோ அவர் குரு ஏதோ உபதேசம் திரணாதி யார் உபதேசம் செய்கிறார்களோ அவர்கள் குரு கண்டமே ஏதாவது உபதேசம் பண்றதில்லை தத்துவத்தை உபதேசம் பண்ணுகிறவர்கள் குரு தத்துவம்னா ட்ரூத் உண்மை ஓகே தத்துவத்தை உபதேச பண்ணுங்கள் தத்துவம் உபசியதி இது குருகு ஓகே வெறும் லிப்ட் சர்வீஸ் பண்றதில்லை ஓகே அது இந்த அட்வைசிங் போர்டா அது ஒரு போர்டு ஒண்ணு இருக்க ஆபீஸ்ல அப்படி சொல்றது இல்ல ஏன் அட்வைஸ் எவனு கேட்க மாட்டான் இந்த அட்வைசரிங் போர்டில் அவர் சொல்றவர் செய்ய மாட்டார் ஓகே இந்த போலீஸ்கார மேல அதிகாரி கீழ அதிகாரி திட்டுவான் அவன் வந்து அடுத்த அதிகாரி திட்டுவான் அவன் அடுத்த அதிகாரி திட்டுவான் ஒரு பரம்பரை வச்சிருக்காங்க என்னன்னா அடுத்த ஆள திட்டணும் அவ்வளவுதான் ஒண்ணு நடக்கல வச்சுக்கோ அவன் சார்ஜ் பண்ணிட்டே வருவான் அவனால சார்ஜ் பண்ணிட்டு வருவான் இங்க அப்படி கிடையாது தத்துவம் ஓகே இங்க என்ன சொல்றேன் ஆச்சாரம் வாழ்க்கை முறையும் சொல்லி கொடுக்குறவர் குரு தத்துவத்தை சொல்லிக் கொடுத்து அதன் பிரகார அனுபூதி கொடுக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்குற எவரோ அவர் குரு அதனால இந்த குருக்கு இருக்க வேண்டிய தகுதியும் உபநிஷத்தை சொல்றது ஏன் இந்த உபனிஷத்தை எடுத்துட்டோம் தெரியுதுல அதனால இந்த குரு என்றவர் பத்தி சொல்லி கொடுக்குறது இந்த முண்டக்கு உபநிஷன் அதனால பஸ்ட் எடுத்துட்டோம் அதனால ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு குருவுக்கு சிம்பிளா ரெண்டு தகுதி சொல்றது அவன் வந்து ஸ்ரோத்ரியா இருக்கணும் பிரம்மனிஷ்டனா இருக்கணும் ஓகே நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இது சொல்றத பத்த பயமா இருக்கிறது எல்லாத்தையும்து வச்ச இது வரைக்கும் சேர்த்து வச்சு அவ்வளவும் இதுல இருக்கிறது அடகு வைக்கிறது ஸ்டூடெண்ட் கொடுக்கணும் ஒண்ணு அகங்காரத்தை வேற எதாவது வித்து கொடுக்கலாம் இந்த அகங்காரம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் திக்கா இருக்கிறது அதனால குரு குரு பத்தி யாரு சுரோத்ரியன் முறைப்படி சாஸ்திரம் கத்துண்டவன் குரு அதாவது சிம்பிளா சொன்னோம்னா அவன் ஏற்கனவே ஒரு சிஷியனா இருந்திருக்கணும் அவர் ஏன் சிஷியனா இருந்திருக்கணும் அப்பதான் சிஷியர்கள் படுற வேதனை தெரியும் தலைவலியே தெரியாத பிரைம் மினிஸ்டர் ஆனா எப்படி இருக்கும் எல்லா வில்லேஜில் இருக்க சின்ன சின்ன ஐட்டெல்லாம் தொலைஞ்சு போச்சு அதனால தான் நம்ம ஊர்ல ஓகே அவர் வந்து நாலு பக்கம் கார் வரும் கவுண்டூன் பேனால் எழுதுவார் நம்ம லோக்கல்ல மூக்கு பிடி போடுவார் போன மாதிரி அவருடைய சிறப்பு என்னடா இதுதான் அவருக்கு எப்படி நம்ம ஊர் தலைவலி தெரியும் விவசாயி படுற கஷ்டம் தெரியாது தெரியாது ஓகே டெஃபினட்டாக தெரியாது அதனால ஸோ இங்க வந்து அவர் சிஷினா இருந்திருக்கணும் அவர் ஒரு சில சில ஆண்டுகள் சில ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு குரு கிட்ட கீழே உட்காந்து படிச்சிருக்கணும் சில பேர் இருப்பார் எல்லாருக்கிட்டே எல்லாரும் ஒண்ணு தானே எல்லாருக்கிட்டே போய் படிப்போம் அவர்கிட்ட கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் ஒன்னும் நடக்க ஓகே அது டீச்சருக்கு இருக்க வேண்டிய தகுதி ஒரு இடத்துல எங்கேயாவது ஒழுங்கா படிச்சிருக்கணும் ஓகே சில பேர் ஸ்கூலை மாற்றிட்டே இருப்பான் இந்த ஸ்கூல் கொஞ்சம் அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் மாச்சிட்டே இருப்பான் அதுக்குள்ள வயசாயிடும் அப்படி கிடையாது சோ நம்ம தேர்ந்தெடுத்திருக்க குரு முண்ட குபநிஷத்தை அழகா சொல்றது சொல்றது அதர்வனேயாம் பிரபதேத பிரம்மா அதர்வாதாம் பிரோவாச்சா அங்கிரரே பிரம்ம வித்யாம் பாரத்வாஜாய சத்யவகாய பிராக பாரத் அங்கிரசே பராவராம் பராவராம் பரம்பரை இருக்கணும் இருக்கணும் அதாவது அவர் கம்யூனிகேட் பண்றது டீல் பண்ற டெக்னிக் தெரியணும் கம்யூனிகேஷன் இருக்கணும் இந்த உபநிஷத்து சொல்றதா சொல்லி கொடுக்கறது அது அவர் புரிஞ்சுக்கணும் அதை வந்து அவர் கம்யூனிகேட் பண்ண தெரியணும் ஓகே இல்ல சொல்ல தெரியாது அதனால குரு அது பரம்பரை பரம்பரை பரம்பரையா வந்து இந்த குரு பரம்பரை வந்து அங்கிர சவுணக்கர் சொல்ற பரம்பரையில் வந்திருக்கிறது நம்ம குரு என்ன சதாசிவ சமாரம்பம் ஓகே உன்னோட குரு யாரு அவரோட குரு யாரு அவரு குரு யாரு அவரோட குரு யாரு பாஷ்டு குரு யாரு பாஸ்டு குரு ஆதி தட்சிணா மூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி அவருடைய குரு கேட்கப்படாது அப்புறம் அதுக்கு போயிட்டா இருக்கும் அப்புறம் சரி உங்க அப்பா யாரு அவரு அவங்க அப்பா யாரு அவரு அவங்க அப்பா யாரு பஸ்ட் அப்பா யாரு தட்சிணாமூர்த்தி சிவன் அம்மையப்பன் ஓகே அவன் தான் பஸ்ட் அப்ப கடவுள் சொல்லிட்டா அவருக்கு அப்பா அம்மா யாருன்னு கேட்கக்கூடாது அவரு தான் பஸ்ட் அவர் தான் இதுல இருந்து என்ன செய்ய பரம்பரையில் வந்து அவர் ஒழுங்கா கேட்டு இருந்து அவரு கிட்ட நாம போகணும் நமக்கு யாராவது ஒருத்தர் குரு இவர் தான் அப்படி முடிவு பண்ணணும் மாதா பிதா அனைமா அம்மா அப்பா உங்களுக்கு இருக்கும் இல்லையா உபரிஷ் ஸ்டூடெண்ட் இருக்கான் குரு கேப்பர் உன்னோட கோத்தரம் குறலாமலாம் சொல்லிட்டு வா அப்படின்னுட் அம்மா தெரியும் அப்பாவை தெரியாது சின்ன பையன் நேர போய் குரு கிட்ட சொன்னா ஓகே நீதா சத்தியகாமா சோ நீ இப்படி உண்மையை சொன்னதுனாலே உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஓகே அதனால நமக்கு வந்து முதல்ல வந்து யாரு குரு அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் மேல சிரத்த இருக்கணும் ஒருத்தர் இந்த விஷயம் புலப்படும் ஏற்கனவே இருக்கிற சித்தவஸ்து ஆல்ரெடி இருக்க டிவை வெளிப்படுத்தவர் யாரோ அவர் குரு நம்முடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துறவர் யாரோ அவர் குரு நம்முடைய துன்பத்தை நீக்கிறவர் யாரோ அவர் குரு ஓகே நம்மட கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அந்தந்த கஷ்டத்துல பர்மனன்ட் இன்பத்தை தருபவர் யாரோ அவரு குரு ஓகே ஓகே பிரம்மனிஷ்டன் யாரு பிரம்மனிஷ்டன் யாருன்னா இந்த குரு எப்படிப்பட்டவர்னா நமக்கு வந்து இன்னொரு இது சொல்ற பாருங்க இந்த லாக் இந்த சீக்ரெட் லாக் இருக்க பெட்டி தெரியும் உங்களுக்கு அதுல அந்த சீக்ரெட் லாக்ல நீங்க கரெக்டா அந்த நம்பர் போட்டா தான் அது திறக்கும் இந்த சூட் கேஸ்க்குள்ள நமக்கு பிடிச்சா இருக்குன்னு வச்சுக்கோ சாப்பாடு ஆனா அந்த லாக்கு நம்பர் தெரியாது என்ன பிரயோஜனம் அவர் தான் குரு ஏ சிஷ்யா இந்த நம்பரை போடு துறை சாப்பிடு அப்படி சொல்ற ஓகே அவருடைய தரவுகோள் அவர்கிட்ட இருக்கிறது அவருக்குறவர் குரு ஓகே சீக்கிர கொடுக்கிறவர் அந்த சாவி கொடுக்குறவர் யாருப்பான் ஏன்னா குரு ரட்ட கொம்பு மலைச்சவரா இந்த சில குழந்தைகளாம் ரட்டக்கண்ணான் சாப்பிட்டு குழந்தை மூணு கண்ணா குழந்தை எப்படிலாம் பயமுறுத்துறாங்க பாருங்க இப்படி போகும்போது ரட்டக்கண்ணு சில குழந்தை உனக்கு ரெட்டக்கண்ணு அம்மாவுக்கு ரெட்ட அது பயப்படாத வெரி சிம்பிள் அவருக்கு குரு இருக்கணும் அதனால சதாசிவ சம்பரம் நடுவில் யாரு பெரிய ஆளு அந்த அந்த பரம்பரையில சங்கராச்சாரியா அதுக்கப்புறம் மை குரு மம குரு ஓகே அப்படி அந்த குரு பரம்பரையில வரக்கூடிய எது அதுக்கப்புறம் வந்து அந்த குரு பிரம்மணிஷ்டனா இருக்கணும் பிரம்மனிஷ்டன் என்ன சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்க கூட முதல்ல ஒரு பையன் வந்தான் பத்து வருஷமா ஒரு ஆளு கிட்ட இருந்தான் ஒரு இனிமே நான் வேதாந்த வரமாட்டேன் ஏன் அவர் சொல்றது வேற செய்யறது வேற தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காரு ஓகே அதனால குருவா இருக்கிறது கஷ்டம் வெரி டிஃபிகல்ட் ஜாப் ஏன் ஏன் டிஃபிகல்ட் சொல்றபடி செய்யணும் சொல்றத புரிஞ்சுக்கணும் புரிஞ்ச மாதிரி இருக்கணும் புரிஞ்ச மாதிரி இல்ல புரிஞ்சது இருக்கணும் ஓகே அகம் பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மி நீ பிரம்மாஸ்மி யு பிரம்மாஸ்மி நான் பிரம்மன் அப்படி இல்லை இவரும் அத்தார்டிக்கா சொல்லணும் அதான் அப்படி சொல்லணும் இப்ப வந்து ராமகிருஷ்ண பரமன் சொல்லிட்டா ஒரு அம்மா வந்து குழந்தை நல்லா ஸ்வீட் சாப்பிடறான் சுவாமி அப்படின்னு சொல்லணும் சரி அடுத்த வாரவா அடுத்த வாரவா பத்து இருபது நாள் கழிச்சு குழந்தை ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணார் ஏன் சுவாமி முன்னாடி சொல்லக்கூடாத நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் நிறுத்தறதுக்கு இருபது நாள் ஆச்சு புரியுறதுல ஏன் கஷ்டம் புரியுதா இப்பா அதனால அனுமானத்தில் சொல்றது இல்ல அனுபூதி பண்றது பிரம்ம அந்த பிரம்ம இருக்கணும் ஜனத்தரோட குரு இருந்தார் யாக்ஜமலிக்க ஓகே ஞானி அவர் அதுக்கப்புறம் அவர் வந்து ஞான நிஷ்டத்தை ஆகிறதுக்காக ஞான நிஷ்டத்துக்கு போனார் அப்போ ஸ்ரோத்ரியனாவும் இருக்கணும் பிரம்மனிஷ்டனாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரோத்திரிய பிரம்மனிஷ்டம் ஒரே ஒரு ஆளுதான் அப்படின்னு சொன்னார் நம்ம சின்மையானது சொந்த அவர் யாருன்னா சங்கராச்சாரியர் தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னாரு வெரி ரேர் ஓகே வெரி ரேர் ஓகே சரி இதுக்கு போட்டோம் அதுல இருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் கன்குளூஷன் ஆயிருக்கும் பிரம்மனிஷ்டன்றது அவ்வளவு சுலபமில்லை அதுக்காக அட்லீஸ்ட் அவர் என்ன பண்ணனும் சில குவாலிபிகேஷன் சொல்றாரு தர்மமான வாழ்க்கை அதெல்லாம் அவர் வாழ்ந்து காட்டு அப்ப எப்படி தெரியும் நீ குரு கிட்டக்க போகும்போதுதான் அவருடைய நடவடிக்கை பேச்சு அவர் கஷ்டம் வரும்போது அவர் தாங்கிற விஷயம் இல்ல நம்மள மாதிரி புலம்பறாரா இல்ல கத்துறாரா இதெல்லாம் அவர் கிட்டக்க போகும்போதுதான் தெரியும் அப்போ நமக்கு சாஸ்திரத்து மேல ஒரு நம்பிக்கை வரும் ஓ இது நம்பலாம் இது ஏற்புடையதுதான் அப்படி சொல்லிட்டு நமக்கு வரும் ஓகே சோ அப்படி நமக்கு வரணும் ஓகே சரி இப்போ எந்த குரு கிட்ட போகணும் அப்படி குருவை மூணா பிரிக்கிறோம் ஓகே மூணு டைப் ஆஃப் குரு பிரிக்கிறோம் நாலாவது டைப் இருக்கிறது அஞ்சாவது டைப் இருக்கு அதெல்லாம் போகக்கூடாது இது மூணு டைப்ல போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு எது மாதிரி இருக்கிறது வந்து ஸ்ரோத்ரிய பிரம்மன் குரு அவர் வந்து அவரு வந்து ஒரு குரு கிட்ட படிச்சிருக்கணும் சிஷியனா இருக்கணும் அந்த பரம்பரை வித்து ஓகே பரம்பரையில் இருக்கணும் அவர் அந்த பரம்பரையில் இருக்கிற இருக்கிற ஒரு ஸ்ரோத்ரியனா இருக்கிறவர் யாருக்கோ அவர் வந்து அவர் அதோடு தன்னுடைய வாழ்க்கையில அனுஷ்டானத்திலேயும் உள்ளவர் அவரு வந்து பஸ்ட் டைப் ஆஃப் குரு உத்தம குரு மத்தியம குருக்கு மத்தியம குரு யாரு ஸ்ரோத்திரிய மாத்தான் பிரம்மன் ஏதோ சாதன சதுஷ்டத்தில் ப்ராப்ளம் பிரதிபந்தத்துல ப்ராப்ளம் சோமனியே ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது அதனால பிரம்மனிஷ்டன் ஆகவில்லை ஓகே ஆனா அவர் யாராவது வந்தாங்கன்னா சிஷ்யர்கள் அவரை நம்பி தப்பா கைட் பண்ண மாட்டார் ப்ராப்பரா கைட் பண்ணுவார் அசக்டிவா சொல்வார் அது மத்தியம குரு ஓகே அதம குரு மூணாவது டைப் ஆஃப் குரு யாரு பிரம்மனிஷ்ட குரு பிரம்மனிஷ்ட அவருக்கு வந்து குரு இருக்க மாட்டாங்க ஆனா அவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ சாஸ்திரத்தில் என்ன சொல்றதோ அது மாறி இருப்பார் அவர் ஆனா அவர் ஒரு குரு கிட்ட உட்கார்ந்து படிச்சவர் கிடையாது சாஸ்திர ஞானம் எல்லாம் தெரியாது அவருக்கு தான் சாரி இப்ப நாம என்ன செய்யணும் இந்த மூணு டைப் ஆஃப் குரு எந்த குரு கிட்ட போகணும் அப்படின்னா குரு கிடைச்சுட்டார்னா யூ ஆர் லக் அங்க போய் சேரணும் நோ டவுட் அங்கே போய் செந்தணும் சரி இந்த லாஸ்ட் டைப் இருக்கிற பிரம்மனிஷ்டன் அவர் வந்து பவித்திரமானவர் உயர்ந்தவர் சிறந்தவர் பண்பாளர் அமைதியானவர் அவர்கிட்ட போனாலே கொஞ்சம் வைப்ரேஷன் எல்லாம் கிடைக்கும் நல்ல மனிதர் மாமனிதர் மகான் ஆனா நல்ல டீச்சர் கிடையாது சரியா எப்படி எப்படின்னா இப்ப கணக்கியல் ராமானுஜம் இருக்க ஜீனியர்ஸ் சில பேர் வந்து பாட்டுல ஜீனியர்ஸ் சில பேர் டான்ஸ்ல ஜீனியர்ஸ் பிறக்கும்போதே அவங்க அவன் நடந்தால அசைவே நடனமா இருக்கும் ஜீனியர்ஸ் அவன் எப்படி உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நீ ராமானுஜம் கிட்ட போய் கணக்கு கத்துண்டா அப்படி இருக்கும் அவன் நீ பத்து ஸ்டெப்ல போட்டு இப்படி வரத எடுத்துடைய கிளாஸ் டீச்சருக்கே ஹெட்டே கிடுச்சு நீ உக்காரு இப்ப சொல்லக்கூடாது முதல்ல டீச்சருக்கு கடுப்பாயிடுச்சு நீ அதிகம் கொஞ்ச நாள் கட்சி அமைஞ்ச ஜீனியர் தெரிஞ்சது புரிஞ்சுது ஓஹோ அவ் முன்னாடி ஆன்சர் சொல்லாது பிளீஸ் நமக்குள்ள ஒப்பந்தம் அவனுக்கு இந்த ஸ்டெப்ஸ் தெரியவே தெரியாது போட தெரியாது அவனுக்கு கரெக்டா எடுத்துடே சொல்லலாம் திருவண்ணாமலைக்கார மாதிரி ஐஏ அதி சுலபம் அதி சுலபம் அப்படின்னா இங்க சிதம்பரத்தை ஆத்ம வித்யா அதி கடினமா அதி சுலபமா ரெண்டு தான் அதுதான் வேதாந்தம் முரண்பாடா பேசுறதுன்னு வேதாந்தம் ஏ படி ஏறி வர்றது சுலபமா கடினமா ரெண்டு தான் சுலபம் கடினம் சிலருக்கு கடினம் சிலருக்கு சுலபம் அந்த அதனால கடினம் சுலபம் அதிகாரி பொறுத்திருக்கிறது ராமானுஜி பிரம்மனிஷ்டன் கிட்ட நீ போலாம் பிரம்மனிஷ்டன் பார்க்கறது ரொம்ப அபூர் வெரி ரேர் ஓகே நீ செலக்ட் பண்ண வேண்டிய ஆளு இப்போ ஒரே ஒரு ஆள் இருக்கு இப்ப நடுவில் யாராருக்கும் ஸ்ரோத்ரிய ஓகே நமக்கு யாரு வந்து கரெக்டா கைட் பண்றாரோ அவரை நாம செலக்ட் பண்ண ஓகே இவர் தான் எனக்கு மாஸ்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ நிறைய பரீட்சை பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே பரீட்சை பண்ண சொல்றிருக்கு பரீட்சை பண்ண பரீட்சையே பண்ணிட்டு அதுக்குள்ள ஆயுசு தீர்த்துடாத சில பேருக்கு எப்பவுமே டவுட் எப்பயுமே டவுட் பண்ணும் இதுவரை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கல இப்பயும் கொஞ்சம் சந்தேகம் வை அப்பதான் உருப்பிட முடியும் அது லௌகிக்கத்துல இங்க வந்தா டோட்டலா கையை விட்டணும் டோட்டலா கையை விட்டணும் அவர் பார்த்துப்பாருதான் அப்படின்னு ஓகே அதனால ஸ்ரோத்ரிய குருவை நான் எடுத்துக்கணும் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது சோ ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு ஸ்ரோத்ரிய குரு அண்ட் பிரம்மனிஷ்ட குரு இருக்கிறது இது இல்லாம வேற யாரும் இருக்காங்களோ அவங்க எல்லாம் போகக்கூடாது காட்டேரி விரட்டுறவன் கற்பாய விட்டுருவேன் முக்க்சந்தில போய் சுத்தி போடுறவன் இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு நான் என்ன செய்யறது பிராரப்தா அப்பதான் சில பேரு பரமார்த்தன் சுவாமி கிளாஸுக்கு போயிட்டு ஜோசியத்துக்கெல்லாம் போயிட்டு வருவான் அதுக்கு சில குரு வச்சிருக்கான் மிஸ்டேக் வச்சிருக்கான் இங்க போயிட்டு குறி சொல்ற இடத்துக்கு போயிட்டு வந்தான்னு சொன்ன குறி சொல்ற இடத்துக்கு போயிட்டு வந்த அவர் இவ்வளவு தூரத்துக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற அறிவு புறம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு எப்படி அதுல தீரி எப்படியா தீரியா வேதாந்த தீரி அதுல பிராக்டிக்கல் ஒத்துக்குவாரு இதுல ரொம்ப கன்ஃபியூக்ஷனும் சில ஆள்லாம் இருக்கான் இதுல ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கான் வந்தோ பிரயோஜனம் நடத்தும் அப்போ இந்த ஏரியா எல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணி நம்மளை பண்ணி அந்த ஏரியாவில் கரெக்டா நம்மளை கொண்டு வரணும் ஓகே அப்போ இப்ப ஆறாவது விஷயம் ஒண்ணு மிஸ்ஸிங் என்ன ஆறாவது விஷயம் மிஸ்ஸிங் சிஷியனுடைய தகுதி என்ன என்ன பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ண பாவ